ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் வருகிறது அத்தகைய சிறப்போடு இன்றைய நாளும் நச்சினை நேயர்களின் இதயங்களில் மலர்கிறது என்று கூறி இனிய வணக்கங்களுடன் உங்களுடைய இதயங்களிலே இரண்டர கலப்பது சூரியகாந்தன் இன்றைய பாடலை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அல்லவா இதோ கணவனும் மனைவியும் தனித்திருக்கும் இரவுகள் ஒவ்வொன்றுமே அலாதியான ஆழ்ந்த அர்த்தங்களை உள்ளடக்கியவைகளாக திகழ்கின்றன என்பதை தம்பதியர் உணர்வார்கள் அது மட்டுமல்ல இலக்கியங்களும் பாடல்களும் காவியங்களும் ஓவியங்களும் கலையின் இன்னப்பர அம்சங்களும் நீண்ட காலமாக மிக இனிமையாக எடுத்துச் சொல்லி வருகின்றன அத்தகையொரு சூழலிலே ஏற்றப்பட்ட பாடல்தான் உங்களுக்கு இன்றைக்கு தரப்படுகிறது அதிலே கவிஞன் கையாண்டிருக்கக்கூடிய அந்த சொற்கள் எத்தனை நயமாக நாகரிகமாக நளினமாக காதலின் அந்த இல்லறத்தின் உயர்வை எவ்வளவு தூய்மையாக புனிதத்துவத்தோடு வழங்கியிருக்கிறது என்பதற்கு உதாரணம் காட்ட தகுந்த பாடல்களில் இந்த பாடலுக்கு எல்லா காலத்திலுமே ஒரு இடம் உண்டு இந்த பாடலை நீங்கள் கேட்கும் போதே சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான் என்பது இந்த பாடலின் பல்லவியாகும் இதிலே காதல் உணர்வு அந்த இல்லறத்தின் இணைவாக எப்படி அமைகிறது என்பதை மிக இதமாகவும் இங்கிதமாகவும் சொல்லி இருக்கக்கூடிய பாங்கு இதனை தொடர்ந்து எழுதிய கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரையை பாடலால் பாடமாக இந்த கவிஞன் சொல்லி இருக்கிறான் என்றுதான் என்ன தோன்றுகிறது சரணத்திலே இந்த கவிஞர் இப்படி சொல்கிறார் பாலும் பழமும் இருந்ததங்கே படுக்கையும் விரிப்பும் கிடந்ததங்கே பசியும் களைப்பும் இருக்கவில்லை பாவையும் அவனும் உறங்கவில்லை இதை கேட்டாலே என்ன செயல் என்பதை எளிதாக எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் மொழியை அவர் மேலும் செழுமைப்படுத்தும் விதமாகவும் அந்த பண்பாட்டை மேலும் உயர்த்தும் விதமாகவும் இந்த காட்சியை கேட்கிறவர்களுடைய உள்ளங்களில் ஒரு சித்திர வார்ப்பாக தீட்டி காட்டியிருக்கிறாரே அதில் தான் இந்த பாடலின் மகத்துவமும் மகிமையும் மிகச் சிறப்பாக பழிச்சென்று வெளிச்சத்தை நம்முடைய இதயங்களிலே பாய்ச்சுகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த பாடலுக்கு அந்த படத்தில் நடித்திருப்பவர்கள் ஏ சந்திரகாந்தும் இருவருமே பாடலின் பொருளை மிக நன்றாக விளங்கிக் கொண்டு அந்த பாடலின் உருவங்களாக வார்ப்புகளாகவே மாறியிருக்கிறார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் அந்த பாடலோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல கேட்கிற எல்லோருமே இந்த பாடல் தங்களுக்காக எழுதப்பட்டது என்று கட்டியம் கூறும் வண்ணம் அமைந்திருக்கிறது இந்த பாடலை இயற்றிய கவிஞர் காமூர் அவர்கள் இசையமைத்தவர் கே மகாதேவன் அவர்கள் பாடலை பாடி நம்முடைய நெஞ்சங்களிலே என்றென்றும் நிலையான இடத்தை பிடித்திருப்பவர் டி எம் அவர்கள் இந்த பாடலை தந்த திரைப்படம் என்ன என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு மேலெடுகிறது அல்லவா நேயர்களே நுனி கொழுந்திலிருந்து வேறு வரை மணக்கூடிய உண்டு இந்த பாடலை தந்த திரைப்படம் துளசி மாடம் என்பதாகும் அந்த பாடலைத்தான் உங்களை நோக்கி உங்களுடைய இல்லங்களை நோக்கி அனுப்புகிறேன் உங்களுடைய உள்ளங்களில் இடம் பிடிப்பதற்காக இதோ நேயர்களே கேட்டு மகிழுங்கள் ிலே உத்தமித்தி விழுத்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான் சித்திரை மாத நிலவி நிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழுத்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான் கிடந்ததங்கே பாலும் பழமும் இருந்ததெங்கே அடுக்கையும் விரிப்பும் கிடந்ததெங்கே பசியும் களைப்பும் இருக்கவில்லை பசியும் களைப்பும் இருக்கவில்லை பாவையும் அவனும் உறங்கவில்லை சித்திரை மாதன் நிலவி நிலே என்ற வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தே விழுத்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தா கதைகள் சொன்னான் கேட்டிருந்தாள் கனிரசம் தந்தான் திரும்பிக் கொண்டாள் மலரே மணியே என்றெல்லாம் வார்த்தைகள் சொன்னான் சிரித்துக் கொண்டாள் பேசினான் அவளோ பேசவில்லை பார்த்தா பேசினான் அவளோ பேசவில்லை பார்த்தா அவளோ பார்க்கவில்லை ஆசையா எழுந்து கைப்பிடித்தான் ஆசையா எழுந்து கைப்பிடித்தான் அப்புறம் நடந்தது நினைவில் இல்லை நிலவிலே என்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழுத்தின் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்த